வணக்கம் நட்டினையின் நித்தம் ஒருமுத்து இன்று திரு மெர்வின் அவர்கள் எழுதியுள்ள ஆத்திரம் வேண்டாம் என்ற கட்டுரை ஒரு செயலின் நன்மை தீமைகளை அறிய வேண்டுமானால் ஆத்திரமடைந்த நிலையிலோ மனம் தளர்ந்த நிலையிலோ நாம் இருக்கக்கூடாது காரணம் இந்த நிலையில் இருந்தால் நமக்கு நன்மை புலப்படாது தீமை மட்டுமே தெரியும் இதனால் தவறான முடிவுக்கு வந்து தோல்வியடைய நேரிடும் பொறுமை அகற்றி அறிவிற்கு தெளிவு அளிக்கும் ஆராயும் போதுதான் நாம் பாரபட்சமற்ற முடிவுக்கு வர முடியும் தோல்வி நேரத்தில் பொறுமையோடு இருப்பது சிரமமாகத்தான் இருக்கும் சிரமம் இருக்கிறது என்பதற்காக எதனையும் நாம் விட்டுவிட முடியுமா பிரசவம் கஷ்டம் என்பதனால் ஒரு தாய் குழந்தையை பெற்றுக் கொள்ளாமல் இருந்துவிட இயலுமா சிரமமாக இருக்கிறது என்பதற்காக முயற்சி அனைத்தும் கைவிடப்பட்டிருந்தால் உலகம் இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை கண்டு இருக்குமா சிரமப்பட மட்டும் மனிதன் தயங்கி இருந்தால் கடுகளவாவது முன்னேறியிருப்பானா என்பது சந்தேகம்தான் என்கிறார் அண்ட்ரூ கால்விக்கு கஷ்டத்தை கஷ்டமாக கருதாமல் உழைத்ததால் இன்று நாம் இவ்வளவு வசதியுடன் வாழ்கிறோம் பொறுத்தார் பூமி என்பது நம் நாட்டு பழமொழி பொறுமையோடு இருப்பவர்களுக்கு உலகை ஆளும் வாய்ப்பு வந்து சேரும் என்பதே அதன் பொருளாகும் நிச்சயமாக பொறுமையை கொண்டு நிறைய முடியும் பொறுமையோடு உழைத்தால்தான் காண முடியும் பொறுமையை பெற்றிருக்கும் ஒருவன் அடைய முடியாதது எதுவும் இல்லை என்று சிசரோ கூறுகிறார் பொறுமையோடு செய்யப்பட்ட உழைப்பு வீண் போகாது என்னும் உண்மையை எகிப்தின் பிரமிடுகளும் தாஜ்மஹாலும் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயமும் நமக்கு நினைவு கொடுத்துகின்றன தையல் வேலையை செய்யும் இயந்திரத்தை கண்டுபிடித்த எலியாஸ் அவே காலில் பிறவியிலேயே ஊனம் ஏற்பட்டது ஆனால் மனதில் ஊனம் இல்லை துடிப்புடன் இருந்தார் தன்னுடைய பண்ணையில் கூட மாட வேலை செய்ய முடியாத ஊனமுற்ற மகன் இருக்கிறானே என்று அவருடைய தந்தை கவலைப்பட்டார் ஊனமாக இருந்தாலும் எலியாஸ் சோம்பேறியாக காலத்தை விரும்பவில்லை குளிர் குறைவான காலத்தில் மட்டும் அவர் பள்ளிக்கு சென்றார் பள்ளி படிப்பு அவருக்கு ஏறவில்லை ஆனால் இயந்திரங்களை கண்டால் அளவற்ற மகிழ்ச்சி அடைவார் படிக்கவும் முடியாமல் வீட்டிற்கும் உதவாமல் இருந்த அவருக்கு வேறு ஊருக்கு போக வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது அருகில் இருந்த ஊருக்கு சென்று தனக்கு பிடித்தமான வேலையை தேடிக் கொண்டார் இயந்திரங்களை செப்பனிடம் பட்டறை ஒன்றில் பணியாளராகச் சேர்ந்தார் இயந்திரங்களுடன் பல மணி இருக்கவே நாமும் ஒரு இயந்திரத்தை உருவாக்கினால் என்ன என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது அதுவே சிறந்த லட்சியமாக மாறியது தையல் வேலையை செய்யும் இயந்திரத்தை கண்டுபிடித்தால் பணக்காரராக ஆக முடியும் என்று நம்பினார் உடனே தன்னுடைய வேலையை விட்டுவிட்டார் தையல் இயந்திரத்தை அமைக்கும் பணியில் ஈடுபட்டார் பிழைப்புக்கு வருமானம் இன்றி கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய முயற்சியிலேயே குறியாக இருந்தார் ஐந்து ஆண்டுகள் இரவு பகலாக உழைத்து இயந்திரத்தை உருவாக்கிவிட்டார் தான் அமைத்த இயந்திரத்தை பலரிடம் காட்டினார் ஆனால் யாரும் அதை மதிக்கவில்லை அதற்காக அவர் சோர்ந்து விடவில்லை இங்கிலாந்து சென்று இயந்திரத்தை இயக்கி காட்டினார் அமோக வரவேற்பு கிடைத்தது இயந்திரத்தை பலரும் வாங்கவே பெரிய பணக்காரர் ஆனார் முயற்சி அவருக்கு பணத்தை தேடித்தந்தது முடியும் என்ற உறுதி வெற்றியை அளித்தது வில்லியம் லீ என்ற இளைஞர் ஒரு பெண்ணை மிகவும் விரும்பினார் அவளை பார்க்காத நாள் எல்லாம் பயனற்ற நாளாக கருதினார் வேலை பொழிவின் காரணமாக ஒரு வாரம் அந்த பெண்ணை பார்க்க முடியாமல் போய்விட்டது ஓய்வு கிடைத்ததும் மகிழ்ச்சியுடன் அவளுடைய வீட்டிற்கு சென்றார் கம்பளி நூலை கொண்டு பின்னிக் கொண்டிருந்தால் பெண் புன்னகையுடன் வரவேற்று மீண்டும் தன் வேலையில் ஈடுபட்டாள் கரைபுரண்டு ஓடும் கழிப்புடன் தன்னுடைய விருப்பமான மங்கையை வழிபட வந்த வில்லியம் லீக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவர் காத்திருந்து பார்த்தார் நேரம் ஓடியது இவருடைய அன்பின் ஆசையை அறியாத அவள் தன்னுடைய வேலையிலேயே கவனமாக இருந்தாள் அவருடைய உள்ளத்தில் ஆத்திரம் ஏற்பட்டது கேவலம் அந்த பின்னல் வேலை அல்லவா அவளுக்கு தன்னை விட பெரியதாகிவிட்டது என்று ஆத்திரப்பட்டார் ஆத்திரத்தை அடக்கி அமைதியானதும் சிந்தித்து பார்த்தார் பின்னலை செய்ய ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்துவிட்டால் பெண்கள் தங்களுடைய ஓய்வு நேரத்தை மிச்சப்படுத்தலாமே என்று எண்ணினார் புது இயந்திரத்தை கண்டுபிடிப்பதில் தன்னுடைய முயற்சியை செலுத்தினார் முயற்சியில் முதலில் அவருக்கு கிடைத்தது தோல்விதான் அதனை கண்டு அஞ்சிவிடவில்லை இரவு பகலாக பாடுபட்டார் ஐந்து ஆண்டுகள் படாத பாடுபட்டார் ஆறாவது ஆண்டில் பின்னலை பின்னக்கூடிய இயந்திரத்தை உருவாக்கி புகழும் பணமும் பெற்றார் ஒரு சிறிய நிகழ்ச்சி ஆத்திரம் ஏற்பட வைத்தது என்றாலும் அதன் மூலம் புது பொருள் உருவாக காரணமாக அமைந்தது ஆத்திரத்தை அடக்கிய அவர் விஞ்ஞானி ஆக முடிந்தது நாமும் ஆத்திரத்தை அடக்கி ஆண்டால் அற்புதமான மனிதராக மாற முடியும் நன்றி வணக்கம்